நச்சினை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கதையோடு உறவாடு நிகழ்ச்சிக்காக உங்களுடன் மதுரையிலிருந்து விஜயானந்த் இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு அருமையான பஞ்சதந்திர கதை ஒரு ஊர்ல ஒரு பெரிய குளம் இருந்தது அந்த குளத்துல நிறைய மீன்கள் இருந்தது நண்டுகளும் இருந்தது அந்த குளத்துல ஒரு கொக்கும் கூட வசித்து வந்தது இந்த கொக்கு நண்டு மீன்கள் எல்லாம் வந்து நல்ல நட்புறவோடு பழகி ரொம்ப நெருக்கமான இருந்தாங்க அந்த குளத்தில் இருக்கக்கூடிய மீன்கள் நண்டுகள் தவளைகள் இது எல்லாத்துக்கும் இந்த கொக்கு வந்து ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு நபராக இருந்தது ஏன்னா இந்த கொக்கு வந்து அந்த குளத்தை விட்டு பறந்து அந்த காடு முழுக்க இற அதுக்கு பிறகு வேறு குளங்களுக்கும் கூட போய்ட்டு வரும் அதனால் இந்த கொக்கு வந்து காட்டில் நடக்கக்கூடிய அனைத்து செய்திகளையும் கொண்டு வந்து இந்த மீன்களுக்கும் நண்டுகளுக்கும் தவளைகளுக்கும் சொல்லும் இந்த தவளை மீன் நண்டு இதெல்லாம் வந்து அந்த குளத்தை விட்டு எங்கேயும் போக முடியாது இல்லையா அதனால இந்த கொக்கு சொல்றது எல்லாத்தையும் அதுங்க உண்மையே நம்பிட்டு இருந்தது இப்படி காட்டுக்குள்ளேயும் பல்வேறு குளங்கள்லையும் அலைஞ்சு திரிஞ்சு எற தேடி தன்னுடைய வயிற்ற நிரப்பிட்டு இருந்த ஒரு பேராசை வந்துருச்சு நம்ம எவ்வளவு நாளைக்கு இப்படியே அலைஞ்சு தெரிகிறது பேசாம இந்த குளத்திலே வந்து இருக்கக்கூடிய மீன்களையும் நண்டுகளையும் தவளைகளையும் ஒண்ணுன்னா நம்ம வந்து தந்திரமா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு திட்டத்தை தயார் பண்ணுச்சு ஒரு நாள் அந்த காடு முழுக்க அலைஞ்சி திரிஞ்சு திரும்ப வரும்போது அது சோகமாக தன்னுடைய முகத்தை வச்சுக்கிட்டு அங்கே வந்து குளத்துக்கு வந்து சேர்ந்தது அப்போ நண்டு அதை பார்த்துட்டு கேட்டுச்சு அக்கா ஏக்கா நீ ரொம்ப வந்து வருத்தத்தோடு இருக்க அப்படின்னு நண்டு கேட்கவும் இந்த கொக்கு சொல்லிச்சு நீ வந்து என்னை அக்கான்னு கூப்பிடுற எனக்கும் உன்னை பார்த்தா ரொம்ப பாவமாக தான் இருக்கு இருந்தாலும் நான் ஒரு கெட்ட செய்தி கொண்டு வந்திருக்கேன் அதை எல்லாத்தையும் கேட்டால் நீங்கள் எல்லாரும் அதிர்ச்சி ஆகிடுவீங்க அப்படின்னு இந்த நண்டுது கிட்டே கொக்கு சொல்லுச்சு அப்ப நண்டு கேட்டுச்சு என்னக்கா அது என்ன செய்தி அப்படின்னு ஒரு தயக்கமாக கேட்டுச்சு அதுக்கு கொக்கு சொல்லிச்சு இல்லை வேணா விடு அப்படின்னு சொல்லவும் நண்டு சொல்லிச்சு பரவாயில்ல சொல்லுக்கா எதுவா இருந்தாலும் சொல்லு அப்படின்னு சொல்லவும் கொக்கு சொல்லிச்சு இந்த காட்டில் வந்து மழை பெஞ்சு ரொம்ப நாள் ஆகுது அதனால இந்த காட்டில் மற்ற குளங்கள்ல எல்லாம் தண்ணி வத்திருச்சு அடுத்து தண்ணி வத்த போகிறது நீங்கள் இருக்கக்கூடிய இந்த குளம் தான் இதை விட்டால் அதுக்கப்புறம் அந்த காட்டில் வந்து ஒரு பெரிய ஏரி இருக்குது எனக்கு தெரிஞ்சு அந்த ஏரியில் என்றைக்குமே தண்ணி வத்துனது கிடையாது அதனால இந்த குளத்தில் தண்ணி வத்துறதுக்கு முன்னாடி நீங்கள்லாம் அந்த ஏரிக்கு போயிடுறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி கொக்கு சொல்லிச்சு இதை கேட்ட நண்டு நாங்கள் எப்படிக்கா அவ்வளோ தூரம் போகிறது எங்களுக்கு என்ன வழி இருக்குது நாங்கள் இந்த குளத்துலே கிடந்து சாக வேண்டியதானா அப்படின்னு கேட்டுச்சு அப்போ கொக்கு சொல்லிச்சு எங்கிட்ட ஒரு வழி இருக்குது அத சொன்னா நீங்களா ஏத்துக்குவீங்களா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிச்சு அப்ப நண்டு சொல்லிச்சு என்னக்கா இப்படி சொல்லிட்ட இந்த காட்டுல நடக்கக்கூடிய அனைத்து செய்திகளையும் எங்களுக்கு நீதானே சொல்லுவ நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் பரவாயில்ல நீ சொல்லு எல்லாத்தையும் சம்மதிக்க வைக்கிறது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு நண்டு சொல்லிச்சு உடனே இந்த கொக்கு சொல்லிச்சு ஒரு நாளைக்கு நாலஞ்சு முறை என்னால வந்து இந்த குளத்துல இருந்து அந்த ஏரி வரைக்கும் பறந்து போக முடியும் நான் வேணும்னா ஒவ்வொரு முறை பறந்து போகும்போதும் ரெண்டு ரெண்டு மீன்களா வந்து என்னுடைய வாயில சுமந்துட்டு போய் அந்த ஏரியில இறக்கி விட்டுடுறேன் அந்த உதவிதான் என்னால செய்ய முடியும் அப்படின்னு கொக்கு பெருந்தன்மையா சொல்ற மாதிரி தந்திரமா நண்டை ஏமாத்துச்சு நண்டு சொல்லிச்சு அப்படியா ரொம்ப சந்தோஷமாக்கா ஒரு நாளைக்கு நாலஞ்சு முறை நீ வந்து இந்த குளத்திலருந்து அந்த ஏரி வரைக்கும் பறக்க முடியும் அப்படின்னா ரெண்டு ரெண்டு மீன்களாக கொண்டு போய் இறக்கி விட்டேன்னா நம்மளுடைய நண்பர்கள் நிறைய பேர் தப்பிக்க வாய்ப்பிருக்கு, நான் எல்லாருக்கிட்டே பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்டு போய் மீன்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு இங்கே வாங்க உங்களுக்கு ஒரு செய்தி இருக்கு இந்த காட்டில் மழை பெஞ்சு ரொம்ப நாள் ஆகுது அதனால எல்லா குளங்களும் வத்திக்கிட்டே வருது அடுத்து நம்ம குளங்கள் தான் நம்ம குளம் தான் வத்தப்போகுது இது வத்திட்டா நமக்கு வந்து வேற வழியே இல்லை செத்து போயிடுவோம் அதனால தூரத்தில் இருக்க ஒரு ஏரியில கொண்டு போய் நம்ம கொக்கு அக்கா நம்மளையெல்லாம் இறக்கி விடுறேன்னு சொல்லுது அதனால ரெண்டு ரெண்டு பேரா அந்த கொக்கு அக்காவோட வாயில உட்காந்துக்கிட்டு அந்த ஏரியில போய் சேர்ந்துருங்க கடைசியில நான் வர்றேன் அப்படின்னு நண்டு சொல்லுச்சு இதை கேட்ட எல்லா மீன்களும் சரின்னு சம்மதிச்சுது அந்த கொக்கும் காலையில எழுந்தவுடன் ரெண்டு மீன்களை தன்னுடைய வாயில சுமந்துட்டு பறந்து போகும் ஆனா இந்த கொக்கு தன்னுடைய முன்னாடி திட்டப்படி என்ன தெரியுமா செஞ்சுச்சு அந்த ஏரிக்கு போகலை வேறு ஒரு பாறையில் போய் இந்த மீன்களை வந்து போட்டுரும் பாறையில் போட்ட மீன்கள் போட்டால் என்ன ஆகும் மீன்கள் துடி சாக ஆரம்பிக்கும் இல்லையா அந்த கொக்கு வந்து அந்த மீன்களை கொத்தி தின்னுறோம் இதுதான் தினந்தோறும் நடந்துட்டு இருந்தது காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த கொக்கு ஐந்தாறு முறை பறந்து ரெண்டு ரெண்டு மீன்களாக தனக்கு பசிக்கும் போதெல்லாம் தூக்கிட்டு தூக்கிட்டு போய் அந்த ஏரியில் விடுறேன் அப்படின்ற பேரில் அந்த பாறையில் கொண்டு போய் வச்சு கொத்தி சாப்பிட்டுட்டு வந்துடும் இப்படி பண்ண கொக்கு கொஞ்ச நாளில் என்ன பண்ணிச்சு மீன்கள் சாப்பிட்டு எனக்கு ஒரே சளிப்பு தட்டுது நான் இன்றைக்கி வந்து நண்டு சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்டு கிட்ட சொல்லிச்சு நான் எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த ஏரியில் இறக்கி விட்டேன் அவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா நண்டு அண்ணாவ கூட்டிட்டு வா அப்படின்னு கேட்கறாங்க அதனால இன்னைக்கு நான் உடனேயே கொண்டு போய் இறக்கி விடுறேன் அப்படின்னு சொல்லவும் நண்டு சந்தோஷமா சரி நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொக்கோட முதுகில ஏறிக்குச்சு கொக்கு வந்து அந்த நண்டை தூக்கிட்டு பறந்து போகும்போது அந்த பாறை இருந்தது இல்லையா அந்த பாறைகிட்ட வந்தோடனே கொக்கு தன்னோட வேலையை காட்ட ஆரம்பிச்சது மிக தாழ்வா பறந்து அந்த பாறையில இறங்குறதுக்காக முயற்சி செஞ்சது அப்ப கொக்கோட முதுகு மேல உட்காந்துருந்த நண்டும் கவனிச்சது பாறை எங்கும் பார்த்தா மீன் முள்ளா கிடக்குது மீன் முள் இருக்கு இல்லையா அது கொத்து கொத்தாக குமிஞ்சு கிடந்ததை பார்த்தோன்னே நண்டுக்கு புரிஞ்சு போச்சு அடை பாதகா தினந்தோறும் வந்து என்னுடைய நண்பர்கள் எல்லாத்தையும் குளத்திலேருந்து ஏரிக்கி கொண்டு போய் விடுறேன்னு சொல்லி நீ இங்கே தான் கொண்டு வந்து இந்த பாறையில் கொத்தி சாப்பிட்டு மீன் முள்ளெல்லாம் போட்டிருக்கியா உன நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி நண்டு கோபத்தோட தன்னுடைய கூரிய நகங்களை வச்சு அந்த கொக்கோட கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சிருச்சு கொக்கு வழித்தாளாம என்ன விடு என்ன விடுன்னு கத்துச்சு நண்டு விடாம இருக்கி பிடிச்சதுல கொக்கு அந்த பாறை மேலே விழுந்து துடு செத்து போச்சு பிறகு நண்டு தன்னுடைய குளத்துக்கு நடந்து வந்துச்சு வந்து எஞ்சி இருந்த மீன்கள் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிச்சு நம்முடைய நண்பர்கள் எல்லாத்தையும் தந்திரமா அந்த கொக்கு தூக்கிட்டு போய் பாறையில வச்சு சாப்பிட்டுருச்சு இந்த குளத்துல தண்ணியும் ஒத்த போறதில்லை நாமளும் சாக போறதில்லை நம்மளையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொன்று சாப்பிட்றதுக்காக தான் இந்த கொக்கு இப்படி ஒரு வேலை பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லவும் எல்லா மீன்களும் இறந்து போன தங்களுடைய நண்பர்களுக்காக வருத்தப்பட்டுச்சு இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பேராசப்பட்ட கொக்கு தன்னுடைய நண்பர்களுக்கு துரோகம் பண்ணி அவங்களுடைய நம்பிக்கையை இழந்தது மட்டும் இல்லை தன்னுடைய வாழ்க்கையும் இழந்துருச்சு அதனால் எப்போவுமே நம்ம சரியான நண்பர்கள் கூட பழகணும் அப்படிங்கறது மட்டும் இல்ல நம்மளை நம்பி பழக கூடிய நம்மளுடைய நண்பர்களுக்கு நாம எப்பயும் துரோகம் நினைக்க கூடாது அப்படிங்கறதையும் சரி நேயர்களே இன்றைய கதையை கேட்டு நீங்க ரொம்பவே ரசிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன் மீண்டும் நாளைக்கு இன்னொரு அருமையான கதையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது மதுரையிலிருந்து விஜயானந்த் இன்றைய நாள் இனிதாக அமையட்டும் நன்றி வணக்கம்